பவள தோனை நெறிமையால் நினைய வல்லார் கதிகின கஞ்சன் மாழ கண்டும் முனண்டமாள் மதியினாழ்த்தி வணங்கியன் மனத்து வந்தார் விதியினை கண்டு கொண்ட கொண்டனேன் விடுகிலே விதுகினை பவளத்தோனை நெறிமையால் நினைய வல்லார் கதிகின கண்டு முண்ட மதியின மா வாழ்த்த வணங்கியன் மனத்து வந்தார் விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலே ஆற்றின புனலை தீயாய் கடுமதில் இழங்க சற்ற ஏற்றினாய் இமயமேய எழில் மணி திரளை தன்னை அவனார் உயிரையுண்ட கோத்தினை உணங்கொண்டுள்ளும் கூறுமாறே பாயிரும் பரபன்னுள் பருபரதிருத்தி வானோற்காயிரந்த முதம் கொண்ட அப்பனையும் விரான சோழ சோழ்ந்து விரிகதிரிய நின்ன மாயிருஞ்சோள மேயா மைந்தனை வணங்கினேன் கயார் உட்டதுண்டு கேழலாயுலகம் கொண்ட பூக்கழு வண்ணனாராய் பாடரக் கனவில் கண்டு வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்த தன்னால் வேற்றவே தூர வாங்கி விழுங்கி நேர்கினியவாறு திரும்ப நண்ணுண்டீர் போல் எம்பருமாருக்கு எந்த நரும்பர அன்பு முக்கிட்டு அடிமை பூண்டு போனேன் அரும்புயல் வண்ணனாரை மருவியன் மன துவைத்து கரும்பினின் சாறு போலார் பருகி நேர்கினியவாறு மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடைந்தமேயா குருமணி திரளை என்பனை பச்சத்தேனை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ் வருதே இம்மையை மறுமை தன்னை யமக்கு வீடாகி நின்ன மெய்மையை விரிந்த சோலை மிஹன் கருமை தன்னை திருமலை ஒருமயானை தன்மையை நினவாரந்தன் தலமிசம் நுவாரே வானிடை புயலை மாலை தேனிட கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழாடியோ மதிக்கிளறு கொள்கூன குறம்ப வாழ்க்கை கேள் உறுதிய வேண்டினாரே உள்ளமாவில்லாது வாசகறியின் மன்னன் கொள்ளை மேலரும்பு பால குழையுமால்தன் உள்ளம் வெள்ளியேர்தேவற் தேவராயுலகங்கொண்ட ஒள்ளியேர் உம்மயல்லால் எழுமையும் துணையிலோ மேத்தமும் செவ்வனில்லாது என் செய்கேவிநயன் பத்திமை கண்புடையன் அவரே பணியாயந்தாய் தொழிமரதகமே உழங்கொளிமுகில் வண்ணா என் அத்தனின் அடிமயல்லால் அருகிலே கொண்டெல்லாம் பரவி நின் தொழுதடி பணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் அவரே பணியாயந்தான் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமா பரமசோதி நின்னையே பரபுவேணே ஆவியை அரங்கமாலாய் அழுக்குடம்பெச்செல்வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லின தொல்லை நாமியேன் பிழைத்தவாறு அஞ்சினே கஞ்சல் என்ன காவி போல் வண்ணரு வந்து என் கண்ணுள்ளே தோன்றினாரே இரும்பனொண்ட நேரும் பாதரும் கொள்க எந்த நரும் பினி பாவமெல்லாம் அகண்டன என்னை விட்டு குறும்பமர் சோலை சூழ்ந்தார் அரங்கமா கோ கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை களிக்குமாறு பாவியை வண்ணவியே கரு நாளும் பாவியேனாகவெண்ணி அதனுள்ளே படித்தொழிந்தா விசேரண் நம சூழ்புணல் குடந்த யானை பாவியேன் பாவி யாதில் பாவியே உன்பலா விராபனந்தன் முதுமதில் இளங்க வேவித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியின பணிய நின்னார்க்கு என்பலா முருகையும் கேட்டு என்னுடன் நெஞ்சம் என்னும் அன்பினால் நான் அணீர் கொண்டு ஆட்டுவன் அணியிலே மாயமான் மாயச் சற்று மறுதிர நடந்து வையந்தாயமா பரவ பொங்க தடவர திருத்தி ஆனார் பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே பேசினார் பிரவி நீத்தார் பெருளான் பெரும பேசி ஏசினார் உஞ்சு போனார் என்பது இவ்வுலகின் மன்னசினேனே சமாட்டேன் ஏதையே ஆசையோ பெரி கொள்க அலைகடல் வண்ணர் பாலே இழப்பினை நீக்கு இருந்து முன் நிமய கூட்டி அளப்பில் அன்பவர் கண்ணே வைத்து விளக்கமில் சிந்த செய்து தோன்றலும் சுடர் ஆங்க விளக்கின விதியில் காண்பார் மெய்மையே காண்கிற்பாரு பிண்டியார் மண்டயந்து பிறர் மன திருதந்தொன்னு முண்டியான் சாபம் தேர்த்த வருவனுமே தும் கண்டையோர் அரங்கம் மையம் கச்சி மல்லையன் மண்டினார் புயலல்லால் மற்றயார் புயலாமே பிண்டியார் மண்டய பிறர் சாபம் தேர்த்த வருவனுமேஸ்த்தும் கண்டையோர் அரங்கம் மையம் கட்சி பேர் மல்லுமண்ட மற்ற யார் கங்கழ்கோணம் மலர் மிசயனும் நாளும் தேமலர்தூவி ஏத்தம் சவடி மாலை ஆனவே கழியன் சொன்ன வந்தமிழ் மாலை நாளைந்தும் ஊணவதின் நிவல்லார் ஒளி விசும்பாக வருதாவே மாணவர் தங்கள் காணம் மலர் மிஷயனும் நாளும் தேமலர்த்தூவியம் சவடிச் சங்கண் மாலை சொன்ன வந்தமிழ் மாலை நாளைந்தும் ஊனமதில் நிவல்லார் ஒளிவிசும்பாக வருதாமே